எனக்குங்களில் ஒருவர் கேட்க வேண்டாம் கேட்பதில் உறுதியாக இருக்கட்டும் ஏனெனில் நிச்சயமாக எவரும் அவனை நிர்பந்தம் செய்ய முடியாது என்று நபி செல்லாகும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது முஸ்லிம் இரண்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு எனினும் உறுதியாக கேட்கட்டும் ஆசையை பெரிதாக்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் அவனுக்கு கொடுக்கும் எதுவும் அல்லாஹுக்கு பெரிதல்ல